அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே நாம் திருவள்ளுவர் அருளி செய்த படித்து அதனுடைய பொருளை முடிந்த வரையில் அறிந்து வருகிறோம் அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்று பல தலைப்புகளை மனதிலே வைத்து கொண்டு கருத்துக்களை நாம் முறை செய்து படித்து கொண்டிருக்கிறோம் மனநலம் அப்படிங்கிற தலைப்பில் இதுவரைக்கும் நாம் அன்புடைமை அடக்கமுடைமை அவாறுத்தல் பொறையுடைமை வெகுளாமை உப்புரவறிதல் ஈகை வெஹ்ஹாமை கள்ளாமை பெரியாறை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரட்பாக்களை எல்லாம் படித்து அதாவது பன்னெண்டு அதிகாரம் இந்த மனநலம்ங்கிற தலைப்பில் இதனுடைய பொருளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நாம் புரிஞ்சுன்னு வந்திருக்கோம் இனிமேல் பதிமூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழுக்காராமை அப்படின்னு ஒரு தலைப்பு அதிகாரம் அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கப் போகிறோம் பேராசை பெருங்கோபம் பொருட்பற்று பகுத்தறிவின்மை செருக்கு பொறாமை இந்த ஆறும் அறு பகைவர்கள் சொல்லப்படும் சம்ஸ்கிருத மொழியில் காமம்்ரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் அப்படின்னு சொல்லி ஷட்ரிபவகா ஷட்ரிபவான்னா ஆறு பகைவர்கள் இது பகைவர்கள்னா நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள் இந்த உயிருக்கு நிம்மதியை கொடுக்காதவர்கள் இந்த குணங்கள் உள்ளத்தில் இருந்தால் அமைதி உயிரானது அமைதியையோ ஆனந்தத்தையோ நுகர முடியாது அனுபவிக்க முடியாது நாமளே நம்முடைய உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளன்னா மனசுக்குள்ள இந்த சூக்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய இந்த பகைவர்களை அறிஞ்சிக்கணும் இதெல்லாம் மனசில் இருக்கிற மாசுகளாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் பார்த்தோம் மனத்துக்கண் மாசில நாதல் அப்படிங்கிற ஒரு குரல் அதுக்கு அடுத்த குரல் பார்த்தோம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்ற ஆகவே இதுவரைக்கும் நாம் மனநலத்துக்காக வேண்டி இதையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திச்சிருக்கோம் பேராசை அதாவது காமத்தை நீக்கிறதுக்கு அவாறுத்தலங்கிற அதிகாரத்தை படித்தோம் கோபத்தை நீக்கிறதுக்கு பொறையுடைமை வெகுழாமை அப்படிங்கிற அதிகாரங்களை படித்தோம் பொருட்பற்று லோபத்தை நீக்கிறதுக்கு ஈகை ஒப்புரவறிதல் கள்ளாமை வெஹ்ஹாமை அப்படிங்கிற நாலு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரட்பாக்களை எல்லாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுட்டோம் கர்வம் கர்வத்தை செருக்கை நீக்கிறதுக்கு அடக்கம் அதிகாரத்தை படித்தோம் மோகம்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவின்மையை நீக்கிறதுக்காக அறிவு நலத்தின் கீழே பதினோரு அதிகாரங்கள் படித்தோம் அப்புறம் பெரியாரை துணைக்கோடல் சிற்றினம் சேராமை பெரியாறை பிழையாமை அப்படின்னு அந்த அதிகாரங்களை படித்து நிறைவு செய்திருக்கிறோம் இப்போது பொறாமை அதாவது மாத்தரியம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது இந்த பொறாமை நீக்கிறதுக்கு அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தை படிக்க போகிறோம் மனசில் இருக்கக்கூடிய மாசுகளில் அழுக்காருங்கிற அழுக்கு தான் முதல் அழுக்காக அரண் வலியுறுத்தலில் படித்தோம் நாம் திருக்குறளில் பதினேழாவது அதிகாரம் தலைப்பு அழுக்காராமை அழுக்காறு அப்படின்னா மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய அழகு படிப்பு பணம் பதவி அதிகாரம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை இதை குறித்து பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை இந்த அளவில் நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் மேலும் கருத்துக்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம்